அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம் தம் வினையான் அவர் பொருள் வரும் என்று கொண்டுகூட்டி பொருள் செய்து கொள்ளுக தம் மக்களே தம் பொருள் என்ப தம் தம் வினையான் அவர் பொருள் வரும் என்று நாம் இதை புரிந்து கொள்வோம் நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி அப்படின்னு திருஞான சம்பந்தர் சீர்காழி தேவார பாடலில் பாடுறார் திருக்கடை காப்பு தேவாரம்ங்கிறது திருநாவுக்கரசரோடுன்னு சொல்ற வழக்கம் சீர்காழா பொதுவாக எல்லாத்துக்கும் தேவாரம் சொல்லி பழகிருக்கோம் திருஞான சம்பந்தர் இப்படி பாடியிருக்கார் பொருள் என்ற சொல்லுக்கே மகன் என்ற பொருள் உண்டு தாரகனை பொருது பொன்றுவித்த பொருளினை முன்படை துகந்த புனிதன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையில திருக்கலைய நல்லூர் தேவாரத்தில் அதாவது சுப்பிரமணிய சுவாமிய பெற்றார் சிவபெருமான் எதுக்குன்னா அந்த பொருளுங்கிறார் அந்த இடத்துல தாரகனை பொருது பொன்றுவித்த பொருளினை முன் படைத்து உகந்த புனிதன் அப்படின்னு சிவபெருமானை சொல்றார் தாரகனை பொருந்து பொன்றுவித்த அப்படின்னு சொன்னா தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக சுப்பிரமணிய சுவாமிங்கிறவரை பொருளுங்கிறாருங்க முன் படைத்து உகந்த முன்னால படைத்து உகந்த சந்தோஷப்பட்ட புனிதன் அப்படின்னு சிவபெருமான சொல்றார் அதனால நல்ல குழந்தைகள் ஒருவருடைய சொத்து ஒருவருக்கு பாதுகாப்பு என்று புரிந்து பாதுகாப்பு எப்படி வரும் மகன் செய்கின்ற புண்ணியங்கள் அனைத்தும் பெற்றோருக்கு பொருளாகும் எப்படி சொல்றாங்க பாருங்க கண்ணுக்கு தெரிய குழந்தைங்க பண்ற புண்ணியமெல்லாம் அப்பா அம்மாவுக்கு சேரும் பாதுகாப்பு கொடுக்கும் நாம் செய்கின்ற புண்ணியங்கள் மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகள் செய்கின்ற புண்ணியங்களும் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையே நமக்கு உபதேசம் பண்ற இப்படி புண்ணியத்திலேயே மனதை செலுத்த சொல்லி அரண் வலியுறுத்தி வருகிறார் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திருவள்ளுவெருமான் புதல்வர் சம்பாதித்த பொருள் அவர் செய்யும் நல்வினை வாயிலாக பயன் வடிவமாய் பிதாவை சென்று அடைதலால் அவர அப்பிதாவிற்கு பொருள் எனப்படுகின்றார் என்று ஒரு உரையாசிரியர் ஆழமாக பொருள் கூறுகிறார் ஏன் பொருள் குழந்தைகளை போய் பொருள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இவன் வந்து சம்பாதிக்கிற பொருளால் புண்ணியத்தை சேர்க்கிறான் அந்த புண்ணியமெல்லாம் அப்பாவுக்கு பொருளாக கிடைக்கிறது பிதாவுக்கு போய் சேருகிறது அந்த ஜீவனுக்கு சேருகிறதுங்கிற கருத்தில் சொல்கிறார் இந்த இரண்டு மூன்று குரட்பாக்களால் நல்ல மக்களை பெற்றவர்கள் பெறுகின்ற மறுமை பயன் இம்மை பயன் மாற்றம் இல்லை இந்த உலகத்துல இந்த உடம்புல மாத்திரம் இல்ல வேறு உடம்புல வேறு உலகத்துல வாழ்ந்தாலும் அந்த பயன் கிடைக்கும் வேறு உலகம்ங்கிறது பொதுவா இன்னொரு உடம்பத்தான் குறிக்கும் மற்றொரு உடம்பிலும் அது அந்த உயிருக்கு பயனை தரும் என்பது கருத்து குழந்தைகளுக்கு நல்ல அறிவையும் பண்பு நலத்தையும் கற்றுக் கொடுத்தால் போதும் பொருளை கொடுத்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் பெரியோர்கள் அடிக்கடி சொல்லுவது உண்டு அதையும் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காலத்திலே குழந்தைகளுக்கு பொருளை கொடுத்த அவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அறிவையும் ஒழுக்கத்தையும் கொடுத்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாகும் என்பதை நாம் ஆழ்ந்து எண்ணி பார்த்து அதற்கேற்றபடி கடமைப்பட்டிருக்கிறோம் தம் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன